நட்சி இணையர்களுக்கு வணக்கம் கவிக்கதமம் நிகழ்ச்சிக்காக திருச்சியில் இருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்கண்ணன் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழை பற்றிய கவிதை தமிழ் உயிரோடு மெய்கொண்டு உறக்க பேச உதவும் பேராயுதம் இவள் வார்த்தைகளுக்கு அழகு கொடுக்கும் வன தேவதை என் தமிழை தவிர்க்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது பல மொழி தூக்கி நிற்கும் தூய மொழி என் தாய்மொழி வேற்றுமொழியெல்லாம் தன் வேறொல்லை இவளிடம் இருந்து எடுத்து கொண்ட போதும் எப்போதும் தனி ஒழிக்கொண்டு தன்னிகரில்லாமல் திகழ்வள் என் தமிழ் குழந்தைக்கு தாளாட்டோ கடைசி நீராட்டோ எங்கும் எப்போதும் எல்லையின்றி பறந்திருக்கும் பருவமங்கு இவள் என் தமிழ் குறிர் கொண்டு குற்றிய லுகர லிகரம் கொண்டு புல்லரிக்கும் விதியாய் குணர்ச்சி கொண்டு அடக்க முடியா அடுக்குத் தொட கொண்டு இதமாய் இரட்டை கிழவி கொண்டு இசையாய் இயங்கும் இளம் பென்ற காதலோ சாதலோ மோதலோ வீழ்தலோ மௌனமோ மரணமோ அனைத்திற்கும் அழகு சேர்த்து சொல்லும் அற்புதம் இன்று என்னவாயிற்று எனக்கும் என் எழுதுபோளுக்கும் தடுமாறி தடுமாறி தள்ளாடுகிறது என் தமிழ் எழுத்துக்கள் என் தமிழின் தன்மை பற்றி எழுதும் போது என் தமிழ் மூன்றே எழுத்தி உலகத்தையே முடிச்சு போட்டுவிட்ட நானது தமிழ் எம்மொழிகளிலும் காணாத இனிமை என்றுமே மங்காத பெருமை சில நேரம் என் தமிழோடு ஒப்புமை விட ஒன்றுமே கிடைக்காத பெருமை சில நேரம் என் தமிழின் உள்ளடக்கத்தை காணும் போது சற்று எனக்கும் தோன்றுகிறது பொறாமை என் தமிழில் சில வீழ்ச்சி ஆனால் என் தமிழ் என்றும் வீழாது நச்சின நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நண்பாட்டுக்கு நன்றி